வணக்கம் லட்சினியின் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்று ஒன்பதாவது செய்தி சேவை டிசம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகி உள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சி தமிழக செய்திகள் தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளில் சட்டவிரோதமாக பண்டல் மண் இரண்டு வாரத்துக்குள் தடுக்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று அரசுக்கு உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது எம்ஜிஆரின் கனவை நிறைவேற்றும் வகையில் திருச்சியை தமிழ்நாட்டின் இரண்டாவது தலைநகராக்க வேண்டும் என மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே எட்டு கோடியே எண்பத்தி லட்சம் ரூபாய் மதிப்பில் தடுப்பணை அமைக்கும் பூமி பூஜையுடன் துவங்கியது புயலால் லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் முறிந்து தென்னை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வெளி மாவட்டங்களில் தென்னக்கன்றுகளின் விலை இருமடங்காக உயர்ந்துள்ளது மதுரை மத்திய சிறையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் கைதிகளின் மரணம் அதிகரித்துள்ளதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் தெரியவந்துள்ளது செங்கல்பட்டு நகராட்சியில் சேகரமாக இருந்து இணையான எரிபொருள் தயாரிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட சென்னையில் பெண்களுக்காக பெண்களை ஓட்டும் பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது தினசரி செய்திகளை தவறாமல் கேளுங்கள் ஒளிமயமான தலைமுறைக்கு வழிகாட்டிய தகவல்களை அறிந்து கொள்ளி என்று வருகை இந்திய செய்திகள் இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலுக்கு அரையிறுதி தேர்தலாக பார்க்கப்பட்ட ஐந்து மாநில தேர்தல்களில் பாஜக பின்னடைவை சந்தித்துள்ளது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கரில் காங்கிரஸ் முன்னிலை பெற்றுள்ளது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் உள்ளிட்ட முன்னாள் உறுப்பினர்கள் தற்போதைய எம்பிக்கள் மறைவுக்கு பாராளுமன்றத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது ராஜஸ்தான் சத்தீஸ்கரில் பாஜக தோல்வியை எதிர்பார்த்ததுதான் என்று பாஜக எம்பி சஞ்சய் பேட்டியளித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதவியேற்ற பிரதமர் மோடி அளித்த வாக்குறுதிகள் மறந்துவிட்டன என்று கருதுகிறேன் என்றும் சஞ்சய் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோபியான் பகுதியில் மூன்று போலீஸ் அதிகாரிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சைனாபுரா என்ற இடத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் மூன்று போலீஸ் உயிரிழந்தனர் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்பூரில் காங்கிரஸ் கட்சியினர் மேலதாளத்துடன் கொண்டாடி வருகின்றனர் சத்தீஸ்கரில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்ததால் கட்சியினர் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் மிசோரம் மாநில முதல்வரும் காங்கிரஸ் வேட்பாளருமான லால் தன்காவ்லா தான் போட்டியிட்ட இரண்டு தொகுதிகளிலும் தோல்வியடைந்துள்ளார் தெலங்கானா முதல்வர் சந்திரசேகரராவுக்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க ஆதரவு தருவதாக பகுஜன் சமாஜ் கட்சி தெரிவித்துள்ளது கேரளாவில் மூத்த காங்கிரஸ் தலைவர் மற்றும் முன்னாள் மந்திரியான சி என் பாலகிருஷ்ணன் நியுமோனியா காய்ச்சலுக்கு சிகிச்சை பெறுவதற்காக தனியார் மருத்துவமனை ஒன்றில் சேர்க்கப்பட்டார் இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார் இந்திய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அரசுமுறை பயணமாக மியான்மர் வந்துள்ளார் மியான்மர் அதிபரை சந்தித்த அவர் மியான்மர் இந்தியா இடையிலான நல்லுறவுகளை பலப்படுத்துவது தொடர்பாக விரிவாக ஆலோசனை நடத்தினார் ஆப்கானிஸ்தானில் கந்தாகார் மாகாணத்தில் ராணுவ வீரர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற ராணுவ ஹெலிகாப்டர் டாமன் மாவட்டத்தில் விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது இதில் ராணுவ வீரர்கள் ஐந்து பேர் பலத்த காயமடைந்தனர் அயல்நாட்டுச் செய்திகள் அண்டார்டிகா பகுதியில் செவ்வாய்க்கிழமை காலையில் மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது ரிக்டர் அளவுகளில் இது ஏழு புள்ளி இருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது முக்கிய உதவியாளரான ஜான் கெல்லி இவ்வாண்டு இறுதியில் பதவி விலகிறார் என்று அறிவித்துள்ளார் இஸ்ரேலில் சர்ச்சைக்குரிய மேற்கு கரை பகுதியில் உள்ள ஒரு முகாமுக்கு அருகே நின்று கொண்டிருந்த இஸ்ரேலியர்களை காரில் வந்த பாலஸ்தீனியர்கள் சிலர் துப்பாக்கியால் சுற்றனர் இதில் இஸ்ரேலியர்கள் ஆறு பேர் பலத்த காயமடைந்தனர் ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோம் நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடந்த விழாக்களில் நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டன ஸ்வீடன் விஞ்ஞானி ஆல்பர்ட் நோபல் நினைவாக நோபல் பரிசுகள் வழங்கப்படுகின்றன ஜெர்மனியில் ரயில்வே தொழிலாளர்கள் சம்பள உயர்வு கேட்டு நான்கு மணி நேர ஈடுபட்டனர் இதனால் அந்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது வணிகச் செய்திகள் நிறுவனம் தனது பிரபல மாடலான ஜாகுவார் ஸ்பெஷல் அறிமுகம் செய்துள்ளது இந்த மாடல் அறிமுகமாகி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையில் சிறப்பு எடிசன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கான தேசிய பென்ஷன் திட்ட பங்களிப்பை பதினான்கு சதவீதமாக உயர்த்தி மத்திய அரசு அறிவித்துள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கியில் கடன் வாங்கி மோசடி செய்துவிட்டு தலைமுறைவாகிவிட்ட நீரவ் மோடி அவரது குடும்பத்தினர் மற்றும் நிறுவனத்துக்கு கடன் மீட்பு தீர்ப்பாயம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கடனை திருப்பி செலுத்த வரும் ஜனவரி பதினைந்து வரை காலக்கெடுவும் விதித்துள்ளது சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் ஒதுக்கீட்டு உச்சவரம்பில் பாதி கூட கிடைப்பதில்லை என்பது ரிசர்வ் வங்கி புள்ளி விவரம் மூலம் தெரிய வந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் காஷ்மீர் மாநிலத்தில் ஏழு வயது சிறுவனின் பந்து வீச்சை வெகுவாக பாராட்டியுள்ளார் சூழல் ஜாம்பவான் சேர்வார்னே இலங்கை கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் அகில தனஞ்சயின் பந்து வீச்சு சட்டவிரோதமானது என சர்வதேச கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது இவ்வாண்டின் ஏப்ரல் மாதம் முதல் எந்த ஒரு தோல்வியையும் சந்திக்காமல் வெற்றி நடைபெற்று வந்த மான்செஸ்டர் சிட்டி நேற்று பின்னிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் செல்சியிடம் வீழ்ந்தது இரண்டுக்கு பூஜ்யம் கோல் கணக்கில் செல்சி தனது சொந்த மண்ணில் சிட்டியை வெற்றி கொண்டது அடியிலடி டெஸ்டில் வெற்றி பெற்றுள்ள கோலி தலைமையிலான இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள சச்சின் டெண்டுல்கர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நமக்கு கிடைத்த வெற்றியின் நினைவுகளை மீண்டும் மலர செய்துவிட்டது உங்கள் சாதனை என்று குறிப்பிட்டுள்ளார் திரைச்செய்திகள் திரைப்பட நடிகர் விஜய் சேதுபதி சிங்கப்பூரில் ரசிகர்களின் அன்பு மலையில் நடைந்தார் மலபார் நகைக்கடை கிளை திறப்பு விழாவுக்கு வந்திருந்த அவர் கேம்பல் லேனில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியாக உள்ள படங்களில் இப்போது இருந்து எதிர்பார்ப்பில் இருக்கும் படம் மார்பெல்லின் அவெஞ்சர்ஸ் நான்காம் பாகம் மூன்றாவது பாகமான த இன்பினி வார் பாகுபலி படத்தைப் போல முடிந்ததால் அடுத்த பாகத்தில் என்னவாகும் என ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருந்தனர் அம்மா கிரியேசன் சார்பில் டி சிவா தயாரித்துள்ள படம் பார்ட்டி வெங்கட் பிரபு இயக்கியிருக்கும் இந்த படத்தில் சத்யராஜ் ஜெயராம் ஜெய் சிவா கயல் சந்திரன் ரம்யா கிருஷ்ணன் நிவேதா பெத்தராஜ் ரஜினாய் கேசந்திரா சஞ்சிதா ஷெட்டி என ஒரு நட்சத்திர பட்டளமே நடித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்